வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி எண்பத்தி ஏழாவது செய்திச்சேவை ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்தி ஆணி மாதம் மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் சென்னை மாவட்டத்தில் மட்டும் அங்கீகாரமின்றி முன்னூற்று முப்பத்தி ஒன்று பள்ளிகள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் ஜூன் இருபதாம் தேதிக்கு பிறகுதான் தமிழகத்தில் சென்னை உட்பட பிற மாவட்டங்களிலும் ஆந்திரா மற்றும் கர்நாடகாவின் உள் மாவட்டங்களில் வெப்பம் சற்று தனியும் என்று வானிலை தெரிவித்துள்ளது தவறுதலாக கர்ப்பிணிக்கு எச் ரத்தம் ஏற்பட்டதால் நோய் தொற்றுக்கு ஆளாகி தீவிர சிகிச்சைக்கு பிறகு குழந்தையை பெற்றெடுத்த சாத்தூர் பெண்ணுக்கு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளது மரி மக்களவை தொகுதியில் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இருபத்தி ஏழாவது அகில இந்திய மாங்கனி திருவிழா கிருஷ்ணகிரியில் தொடங்கியுள்ளது மதுரையில் குடிநீர் பிரச்சினை இல்லை என கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜூ கூறியிருப்பது அனைவரும் பெருகும் தண்ணீரை பற்றி அல்ல என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சரவணன் விமர்சித்துள்ளார் ஜூன் முதல் பொறியியல் கலந்தாய்வு தொடங்குவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கே அன்பழகன் அறிவித்துள்ளார் இந்திய செய்திகள் ஜம்மு காஷ்மீர் அருகே அனந்தநாகில் பயங்கரவாதிகளுடன் ஆன சண்டையில் காயமடைந்த ராணுவ மேஜர் வீரமரணம் அடைந்துள்ளார் நாகவரா பகுதியில் கட்டுமானத்தில் உள்ள தண்ணீர் தொட்டியின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பீகாரில் மூளைக்காய்ச்சலால் குழந்தைகள் உயிரிழந்த முசார்பூர் மத்திய குழுவினர் முகாமிட்டுள்ளனர் முதல் நாளிலிருந்தே மூளைக்காய்ச்சலை தடுக்க மத்திய குழு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தகவல் வெளியிட்டுள்ளார் பீகார் மாநிலம் கயாவில் கடுமையான வெயிலால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது பீகார் மாநிலத்தில் கடும் வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் பள்ளிகளுக்கான விடுமுறை ஜூன் இருபத்தி தேதி <Marvel> செய்திகள் துருக்கியிலிருந்து வெளிநாடு செல்ல முயன்றபோது படகு கவிழ்ந்ததால் பயணம் செய்த நாற்பது பேரும் கடலில் மூழ்கிய நிலையில் இதில் எட்டு பேர் உயிரிழந்ததாக துருக்கி கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதற்காக இஸ்ரேலின் அதிபர் பெஞ்சமின் நெதன்யாகும் மனைவிக்கு பதினைந்து டாலர் அபராதம் விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாகிஸ்தானைச் சேர்ந்த செய்தியாளர் முகமது பிலால்கான் அடையாளம் தெரியாத நபரால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் என அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாட்டின் எல்லைப் பகுதியிலிருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் அஹா என்ற நகரில் சவுதி அரசுக்கு சொந்தமான விமான நிலையம் அமைந்துள்ளது இந்த விமான நிலையத்தின் மீது ஆளில்லா விமானங்கள் மூலம் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக ஹவுதி போராளிகள் தெரிவித்துள்ளனா் பொதுத்துறை வங்கிகளுக்கு, இந்த பட்ஜெட்டில் சுமார் முப்பதாயிரம் கோடி ரூபாயை மறு வழங்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன நாமக்கல் மாவட்டம் முட்டை கொள்முதல் விலை பத்து காசுகள் உயர்ந்து ரூபாய் நான்கு புள்ளி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் 27 ஏழு வயதாக மேற்கு இந்திய தீவுகள் அணியின் வீரர் ஜேசன் ஹோல்டர் தனது நூறாவது போட்டியில் விளையாடுகிறார் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நடந்த ஆட்டத்தில் இந்தியணி எண்பத்தி ஒன்பது ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியது பாகிஸ்தான் அணியின் சத்ராஸ் கான் மூளை கேப்டன் இப்போது இருக்கும் சராசரி பாகிஸ்தான் அணி வீரர்களிடமிருந்து மிகச்சிறப்பான செயல்பாடு எதையும் எதிர்பார்க்க முடியாது என்று பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரர் ஷொயிப் அக்தர் விளாசியுள்ளார் திரைச்செய்திகள் இயக்குநர் பிரபாகரன் இயக்கத்தில் கதிர் மற்றும் நகைச்சுவை நடிகர் பரோட்டா சூரி கதாபாத்திரத்தில் நடிக்கும் திரைப்படம் சர்பத் இப்படத்தை செமன்ஸ் ப்ரீம் நிறுவனத்தின் சார்பாக லலித்குமார் தயாரிக்க அஜீஷ் இசையமைக்கிறாா் சின்ன திரைக்கி இரண்டு மாதங்கள் இடைவெளியிட்ட ராதிகா சரத்கார் மீண்டும் களமிறங்குகிறார் டிஸ்னியின் லைன் கிங் படத்தின் இந்தி பட பதிப்பில் பிரதான கதாபாத்திரமான சிம்பாவின் தந்தை முபாசா கதாபாத்திரத்திற்கு ஷாருக் சிம்பாவுக்கு ஷாருக்கின் மகன் ஆரியனும் பின்னணி குரல் தரவிருக்கின்றன இத்துடன் நச்சினையின் செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்